அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சி மனுகள் இந்த நட்சனையின் தலைப்பு கர்வம் சிலருக்கு திறமை இருந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் டக் என்று வளர்ச்சி பாதிக்கப்பட்டு ஒரே இடத்தில் நின்றுவிடுவார்கள் இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்கு ஆணவம் கர்வம் தலை என்று தெரிந்து கொள்ளலாம் தனக்குத்தான் எல்லா திறமையும் இருக்கிறது மற்றவர்கள் நம்மை நாடி வரட்டும் என்கின்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவருடைய வளர்ச்சி வாய்ப்புகளை அங்கு பறிக்கின்றது எனவே கர்வம் தலைதூக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் கர்வம் தலை தூக்கும்போது நம்மைவிட உயர்ந்த சாதித்த பலரை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் இன்னமும் எவ்வளவு தூரம் உயர வேண்டும் என்பது அப்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மேலும் இந்த திறமை இறைவன் கொடுத்தது இதன் வளர்ச்சியும் வெற்றியும் இறைவனுக்கே என்று நினைத்து வாழும்போது அங்கு கர்வம் ஒருபோதும் தலை சிந்திப்போம் கர்வத்தை நம்மை அகற்றுவோம் நன்றி